வணக்கம் இது மலை பேச்சு பாட்காஸ்ட் நான் உங்கள் ரோனி இன்று மேக்கிங் சின்ஸ் ஆஃப் சிந்தியா என்ற நூலை பற்றி விமர்சனத்தை கேட்கவிருக்கிறோம் இந்த நூலை ஜெயராம் ரமேஷ் எழுதியிருக்கிறார் இந்தியா சீனா என்ற இரண்டு நாடுகளும் பகையை மறந்து நற்புணவாக பழகினால் ஒன்றாக இணைந்து இயங்கினால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பது இந்த நூலின் ஆதாரமான கருத்து இன்று சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பகையால் ஜெயராம் ரமேஷ் எழுதி இந்த நூல் பெரிதும் கண்டுகொள்ளாமல் போய்விட்டது இந்த நூலில் முக்கியமாக விவாதிக்கப்படுவது சீனா இந்தியா ஆகிய இரு நாடுகளின் எல்லை பிரச்சனைகள் அதில் என்ன சிக்கல்கள் உள்ளன அதை எப்படி தீர்ப்பது இரு நாடுகளின் பொருளாதார வலிமை இரு நாடுகளின் இராணுவ உரிமை இரு நாடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு நட்புணர்வோடு பழகினால் கிடைக்கும் நன்மைகள் ஆகியவை விவாதிக்கப்படுகின்றன சீ இன்று ப பல்வேறு நாடுகள் மேற்கொள் நாடுகள் சீனாவின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தி வருகின்றன பெரும்பாலும் நாடுகள் அந்த சீன நாட்டின் பொருட்களை ஏற்று அவற்றை அனுமதித்து வருகின்றன தொடக்கத்தில் அமெரிக்காவின் அழுத்தத்தில் பல பொருளாதார தடைகள் வைத்தாலும் பாதுகாப்பு பற்றிய ஒரு சந்தேகங்கள் எழுப்பினாலும் கூட சீனாவின் பொருட்கள் அளவு மலிவான விலையில் தரமான பொருட்கள் கிடைப்பது என்று மிகவும் மாதிரிதான் ஒன்று இதனால் நடப்பு காலத்தில் இந்தியா கூட மறைமுகமான ஒரு வழியில் பொருட்களை ஆதாரமாக கொண்டுள்ளது குறிப்பாக மருந்து பொருட்கள் தயாரிப்பில் எனவே சீனாவோடு தவிர்க்க முடியாத சக்தி ஆசிய அளவில் சீனா ஒருவே தவிர்க்க முடியாத சக்தி என்பது உண்மை ஆனால் அதை நேரடியாக இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சியோ அல்லது அதற்கு எதிராக உள்ள மதவாத கட்சிகளோ ஏற்பதில்லை ஆனாலும் வணிகம் என்பது தடை இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த நூல் நேரடியாக சீனா இந்தியா ஆகிய இரு நாடுகளும் நட்புணர்வோடு இருந்தால் கிடைக்கும் பலன்கள் இந்தியாவுக்கு கிடைக்கும் சாதகங்கள் ஆகியவற்றை பற்றி பேசுகிறது சில சமயங்களில் இது போன்ற கருத்துக்கள் எதிர்மறையாக பார்க்கப்படுவதுண்டு என்று கூட காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடும்போது சீனாவுக்கு ஆதரவான கட்சி என பல்வேறு புகழ் இழிவுகள் அவமானங்கள் வருகின்றன கூட ஜெயராம் ரமேஷ் நூல் இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு அந்த காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரை ஒரு சுந்தரமான சிந்தனை கொண்ட பல்வேறு தலைவர்கள் அங்கு உள்ளனர் எனவே இதுபோல் ஒரு நூல் எழுதப்படுவதோ அது அது அதை பற்றி விவாதங்கள் எழுதுவதோ தவறு எதுவும் கிடையாது இந்த நூலில் சீனா இந்தியா எல்லை பிரச்சனைகள் என்ன பிரச்சினையை எழுகிறது அதை எப்படி தீர்ப்பது ஆகியவை வ வரலாற்று பூர்வமான பல்வேறு விவரிக்கப்படுகிறது அடுத்து சீன பொருளாதாரத்தை பொதுவாக வளர்ச்சியடைந்த அமெரிக்காவுக்கு அடுத்த வளர்ச்சியடைந்த பொருளாதாரம் என கூறுவார்கள் அந்த வகையில் இன்று இந்தியாவின் பொருளாதாரத்தை அதனோடு ஒப்பிடுவது சரியானதல்ல ஆனாலும் நூலில் ஒரு ஒப்பீட்டுக்காக அந்த பொருளாதாரம் இரு நாடுகளின் பொருளாதாரம் ஒப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக சீன பொதுவுடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உழைத்து சீனாவுக்கான சுதந்திரத்தை பெற்றிருந்தது அன்று முதல் அங்கு ஒற்றை கட்சி ஆட்சி முறையே செயல்பாட்டில் உள்ளது இந்த வகையில் இந்தியாவில் பேரளவுக்கு எனும் ஒரு ஜனநாயகத்தன்மை உள்ளது இன்று சூழ்நிலை மாறி வருகிறது என நம்ம எடுத்துக்கொண்டால் கூட ஒப்பீட்டளவில் ஒரு ஜனநாயகத்தன்மை கொண்ட நாடு என கூறலாம் அந்த வகையில் சீனாவுக்கு சென்று சென்று வந்த அரசியல் தலைவர்கள் அவர்களின் கருத்து அதை பற்றிய சீன தலைவர்களின் இதுவிலை ஆகியவையும் இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவை நூலை வாசிக்க ஒரு சுவாரஸ்யமான தன்மை கொண்டதாக மாற்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சீனா இந்திய போரில் சீனா வெற்றி பெறுகிறது இந்தியா தோல்வி இந்திய பகுதிகள் சில சீனா ஆக்கிரமிக்கிறது இன்று வரை சீனா விட்டுக் விரும்பவில்லை இந்தியா பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதுக்கு பெரிய பலன்கள் கிடையாது கூடுதலாக அருணாச்சல பிரதேசம் அந்த பகுதிகளிலும் சிலவற்றை சீனா கேட்டு வருகிறது இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சீனாவின் முதலீடு என்பது இந்தியாவுக்கு வலதுசாரி மதவாத கட்சிகளின் ஆட்சியிலேயே கிடைத்தது ஆனாலும் அதை இந்தியா இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு பொருளாதாரங்களும் அவர் அச்சுறுத்தலாகவே பார்த்தனர் எனவே அதை தடுத்து நிறுத்தி வைத்தனர் ஆனால் இன்று இன்று அதே கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு நிபுணர்கள் தலைவர்கள் சீன முதலீடு இந்தியாவுக்கு அவசியம் தேவை பாதுகாப்பு குறித்த அச்சங்கள் தேவையில்லை என நாளிதழ்களில் கட்டுரை எழுதி வருகிறார்கள் குறிப்பாக இந்தியாவுக்கு குறிப்பாக சீனாவின் உதவி எங்கு தேவைப்படுகிறது என்றால் தொலைத்தொடர்பு சார்ந்த ஒரு முன்னேற்றங்களில் ஒரு மேற்குள நாடுகளுக்காக சீனாவை எதிர்த்து அதோடு பகைமை பாராட்டி செயல்பட்டுக் கொண்டிருந்தால் இந்தியாவிற்கு பொருளாதார ரீதியாக பெரும் ஏற்படும் மேற்குளம் கண்டறிந்துள்ள தொழில்நுட்பம் சீனா ஊடப்பிடையில் அதிக கட்டணம் கொண்டது ஆசியாவில் சீனாவின் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கண்டுபிடிப்புகளை நாம் எளிதாக குறைந்த விலைக்கு வாங்க முடியும் ஆனால் எதிரி நாடு என்ற பல்வேறு கருத்துக்கள் அடிப்படையில் சீனா அதுக்கு தயக்கம் வருகிறது இது மேல் ஒரு மேன்போக்காக இவற்றை தவிர்த்தால் கூட அடிப்படையான வணிகம் என்பது சீனாவுடன் தொடர்ந்து நடந்து நடந்துகண்டே இருக்கிறது அதை ய ய ய ய யாரும்றுக்கவே முடியாது அந்த வகையில் இந்த நூல் சீனாவுடன் இந்தியா ஒன்றாக இணைந்து இயங்கினால் அது இரு நாடுகளுக்கும் எப்படி பயன் கொடுக்கும் என்பதை விளக்கமாக விவரித்துள்ளது அந்த வகையில் இந்த நூலை ஒருவர் வாசித்து இரு நாடுகளுக்கான பிரச்சனைகள் அதை எப்படி போக்குவது என்னென்ன வேறுபாடுகள் உள்ளது சீனாவில் உள்ள பிரச்சனைகள் என்ன ஆகிய விட்டு ஓரளவுக்கு அறிந்து கொள்ள முடியும் எழுதப்பட்ட காலம் என்ற வரம்பு காரணமாக சில தகவல்கள் சற்று பலதானது பழ பழமையானது போல தோன்றலாம் ஆனாலும் கூட அடிப்படையான பிரச்சனைகளில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை அரசியல் தலைவர்களுக்குரிய கருத்துக்கள் இன்றைய செயல்பாடு என்பது பெரிய பெரிய ஒரு மாற்றம் கொண்டதாக இல்லை எனவே இந்த வகையில் இந்த நூல் ஒரு முக்கியமான நூல் வாய்ப்பு கிடைப்பவர்கள் வாசியுங்கள் நூலின் பெயர் மேக்கிங் சின்ஸ் ஆஃப் இந்தியா நூலை எழுதிய ஆசிரியின் பெயர் ஜெயராம் ரமேஷ் இது மலை பேச்சு நான் உங்கள் ரோனேன் நன்றி